உண்மை இந்த உலகத்தில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை நம்மை நம்பி யாரார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் படித்ததில் பிடித்தது நட்டினியின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர் ஜெ ரவி கணேசன்